திங்கள் கிழமை மரத்தை படைத்தான் செவ்வாய்கிழமை வெறுப்பு கூடியவர்களை படைத்தான் புதன்கிழமை ஒளியை படைத்தான் வியாழக்கிழமை மிருகங்களை பரவ செய்தான் வெள்ளிக்கிழமை பகல் நேரத்தின் இறுதியில் அசர் மகரி நேரத்தின் இடையே அசருக்கு பின் ஆதம் அலிகுசல்லாம் அவர்களை படைத்தான் என என் கையை பிடித்துக் கொண்டு நபி சொல்லு அலிஹலு செல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு